திருமரக்காடு திருநாவுக்கரசு நாயனாரின் நூற்றி எழுபத்தி மூன்றாவது திருப்பதிகம் இது திருச்சிதம்பரம் ஓதமால் கடல் பாவி உலகெல்லாம் மாதரார் பலங்குள் மறை காடரை ஓத மாடல் பாவி உலகெல்லாம் மாதரார் பாதங்குள் மறை காடலை காதல் செய்து கருதப்படும் அவர் காதல் செய்து கருதப்படும் அவர் பாதம் ஏத்த பறையும் நம் பாவவே காதல் செய்து கருதப்படும் அவர் பாதம் ஏத்த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 தாழை புரணி அழகெல்லா பூக்கும் தாழை புரணி அருகெல்லாம் ஆக்கம் தானுடை மாமரை காடரோ ஆர்க்கும் காண்பறியர் அடியார்தம்மை நோக்கிக் காண்பது நும்பணி செய்யலே நும்பணி செய்யலே புன்னை ஞாழல் புரணி அருகெல்லா மன்னி நார்வலங்குள் மறைக்காடறோ மன்னினார் வலங்குள் மறை அடரும் அண்ணம் மெல்லடையாளை ஓர்பாகமா சின்னவே இடம் உகப்பது செல்வமே நன நன நன நன சூடி அடும்பொடு பட்டப் புஞ்சடை மாமறை காடரோ பட்டப் நட்டம் ஆடியும் நான் மறைப்பாடியும் இட்டமாக இருக்கும் இடம் கிதே இட்டமாக இருக்கும் இடம் கிதே இருக்கும் இடம் இதே நெய்தல் ஆம்பல் நிறைவயல் சூதரும் நெய்தல் ஆம்பல் நிறைவயல் சூதரும் மெய்யினார் வலங்குள் மறைக்காடரோ மறைக்காடறோ தையல் பாகம் குண்டீர் கவர் புஞ்சடை பைதல் வெண்புறை பாம்புடன் வைப்பதே புன்ச்சடை பைதல் வெண்பிறை பாம்புடன் வைப்பதே ஏன்னா பஞ்சின்றி பலங்குள் மாற காடரோ துண்டும் போதும் குயிலின்றி எத்துவார் வஞ்சின்றி பலங்குள் மாற காடரோ பஞ்சில் மெல்லடி பாவை பலி குணல் தஞ்சி நிற்பதும் ஐந்தலை நாகமே பஞ்சில் மெல் लेडी पावै पाली कोनल दंजी निर्पदम ऐंदले नागमे ऐंदले नागमे ये திருவினார் செல்வம் மல்கும் விழாகணி திருவினார் செல்வம் மல்கும் விழாவணி மறுவினார் பலங்குள் மறை காடறோமோ விழாணி மறுவினார் பலங்குள் மறைக்காடரோ மறைக்காடரோ உருவினாள் உமை மங்கை உருவினாள் உமை மங்கை ஓர்பாகமாய் மறுவினாய் கங்கையைச் சென்னி தன்னிலே கங்கையைச் சென்னி உருவினாள் உமை மங்கை பாகமாய் மறுவினாய் கங்கையை சென்னி தன்னிலே சென்னி தன்னிலே ஏங்கு வந்து அலைக்கும் தடம் காணல்வாய் சங்கு வந்து அலைக்கும் தடம் காணல்வா பங்கமார்வலங்குள் மறைக்காடரோ பங்கமார்வலங்குள் மறைக்காடரோ கங்கை செஞ்சடை வைப்பதும் அன்றியே கங்கை செஞ்சடை வைப்பதும் அன்றியே அங்கையில் அனல் ஏந்தல் அழகியதே அங்கையில் அனல் ஏந்தல் அழகிதே அழகிதே அழகிதே நரைக்காடரை பாதம் ஏத்த பறையும் நம் பாவமே மறைக்காடரை பாதம் ஏத்த பரையும் நம் பாவமே பறையும் நம் பாவமே மாமரை காடரோ நோக்கி காண்பது நுங் பணி செய்யிலே நன நன மறைக்காடரோ சின்ன வேடம் உகப்பது செல்வமே செல்வமே மறைக்காடரோ இட்டமாக இருக்கும் இடம் இதே மறைக்காடரோ இட்டமாக இருக்கும் இடம் இதே மறைக்காடரோ புஞ்சடை பைதல் வெண்புறை பாம்புடன் வைப்பதே அனான ஆ மறைக்காடரோ பாவை பலி அஞ்சி நிற்பதும் ஐந்தலை நாகமே அனான மறைக்காடரோ மறுவினாய் கங்கையை சென்னி தண்ணிலே மறைக்காடரோ அங்கையில் அனல் ஏந்தல் அழகிதே அனல் ஏந்தல் அழகிதே அனல் ஏந்தல் அழகிதே அழகிதே கூரை காட்டான் விட்டதேற்மாமலை ஈரை காட்டி எடுத்தான் தலை இறைந்தும் கட்டான் பிட்டதே குத்தமா மனையிரை காட்டி எடுத்தான் தலையிரையும் கா மரை காட்டான் மரை காட்டான் இறை ஊன்றலும் வாய் விட்டான் இறை காட்டாய் எம்பிரான் குணே ஏதேவே மா காட்டான் இறை ஊந்தரும் இறை காட்டான் எம்பிதான் உன்னை ஏத்தவையே ஏன்ன மாற காட்டான் இறை ஊந்தரும் பாய்விட்டான் இறை காட்டாய் எம்பிரான் உன்னை ஏதே மாற காட்டான் இறை ஊன்றாலும் வாய்விட்டான் இறை காட்டாய் எம்பிரான் உன்னை ஏதே இறை காட்டாய் எம்பிரான் உன்னை தவே மாற காட்டான் இறை ஊன்றாலும் வாய்விட் இறை காட்டாய் எம்பிரான் Unnayetta vee Unnayetta vee Unnayetta vee